प्रपन्न िजातायत्रेत्रैक ज्ञान मुद्रा कृष्णा गीतामतुहे नम अथ चित सनोषि मयि स्थिम अभ्यास नत मिच्छा धनंजय हे ஹே தனஞ்சயா அர்ஜுனா அத ஒருவேளை மயிச்சித்தம் சமாதாத்தும் நஷோஷி சேத் ஸ்திரம்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் மையினா என்னிடத்தில் चित्तम, சித்தத்தை स्थिरम சமாதாத்தும் ஸ்திரமாக ஒருமுகப்படுத்த இயலவில்லை என்றால் நஷோஷி சேத் இயலவில்லை என்றால் அர்த்தம் அதாவது விஸ்வரூபத்தில் மனசை செலுத்த முடியவில்லை என்றால் விஸ்வரூப தியானம் பண்ண முடியலை அதுக்கான பக்குவம் இல்லை அப்படின்னு கருதுவாயே ஆனால் தத்தா பிறகு அதற்கு பதிலாக அடுத்த கீழ்ப்படியே சொல்கிறார் பகவான் அபியாச யோகேன மாம் ஆப்தும் இச்ச அபியாச யோகத்தினால் என்னை அடைவதற்கு ஆசைப்படுவாயாக விரும்புவா யாகங்கிறார் அபியாச யோகம்னு ஒரு வடிவத்தில் கடவுளை தியானம் பண்ணுறது அது மனசுக்குள்ளே பண்ணலாம் அல்லது வெளியில் பண்ணலாம் அபியாச யோகங்கிறது மனசில் நமக்கு பிடிச்ச ஒரு வடிவத்தில் இறைவனை எழுந்துருளை பண்ணி அவருக்கு மானச பூஜை பண்ணுறது மனசில் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது நம்ம சாஸ்திரத்தில் தமிழ்லேயும் சரி சம்ஸ்கிருதத்துலேயும் சரி நிறைய ஸ்லோகங்கள் பாடல்கள்லாம் இருக்குது ஆராதயாமி மணி சன்னிபம் ஆத்மலிங்கம் மாஜாபுரி ஹிரதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தா நதி விமல சித்த நித்யம் சமாதி குசுமை ரப்புனர் பவாய அதாவது மனசுக்குள்ளேயே ஆத்மலிங்கம் மனசுக்குள்ளே அது பிரகாசிக்கிற ஒரு சிவலிங்கத்தையோ சிவரூபத்தையோ எழுந்தருளை பண்ணி அந்த மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னி விஷ்டம் மலர்மிஷை ஏகினான்னு திருக்குறளில் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி ஹிருதய தாமரை உள்ள தாமரையில் நன்கு எழுந்தருளி இருக்கின்ற ஒளி போன்று இருக்கக்கூடிய அந்த ஆத்மலிங்கத்தை நம்பிக்கை என்னும் நதி நீரால அபிஷேகம் பண்ண வேண்டும் ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை ஸ்ரத்தைங்கிற நதியிலிருந்து எடுக்கப்பட்ட தூய்மையான உள்ளம் என்கிற நீரால அபிஷேகம் பண்ணி நித்தியம் சமாதி குசுமைஹி அவரையே ஆழ்ந்து எண்ணுகின்ற புஷ்பங்களால் தியானிக்க வேண்டும் எதற்காக ந மறுபடியும் இந்த உடல் எடுத்து பிறவி துன்பங்களில் உழலாமல் இருக்கிறதுக்காக உடல் பற்று உலகப்பற்றுல உழலாமல் இருக்கிறதுக்காக நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை வாராய் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொன்ன பாடல்கள் இது எத்தனையோ பாடல்கள் இருக்குது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே இப்படி மனசுக்குள்ளேயே அது விஷ்ணு ரூபமாக இருக்கலாம் சிவரூபமாக இருக்கலாம் முருகன் சுப்பிரமணிய சுவாமி ரூபமாக இருக்கலாம் தேவி ரூபமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட மானச ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு ஒருமுகப்படுறதுக்காக உள்ளத்தினுள்ளே பண்ணலாம் இல்லை உள்ளத்துக்குள்ளே தியானம் பண்ண முடியலன்னா வெளியில் ஒரு மூர்த்தி பூஜையையும் பண்ணலாம் அப்படி ஆந்தரம் வா பாக்கியம் வான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் பெரியோர்கள் அந்த அடிப்படையில் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக அபியாச யோகம் யோகம்னு சொன்னால் தியானம் மனசை ஒருமுகப்படுத்துறது ஒரு வஸ்துவில் ஒரு வடிவத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு பழகி அதன் மூலம் விஸ்வரூப தியானத்துக்கு மனசை பக்குவப்படுத்தி விஸ்வரூப தியானத்தினால வேதாந்தம் படிக்கிறதுக்குரிய தகுதிகளை பெற்று அரூப தத்துவத்தை புரிஞ்சு மோக்ஷம் அடையணுங்கிறது தான் படி அதை மறக்கக்கூடாது ஆகவே இது அது முடியலேன்னா இது இது இல்லைன்னா இதுன்னு கீழே வந்துட்டுருக்கார் பகவான் ஆக அல்டிமேட் மோட்சத்துக்கு சாதனம் அரூப ஞானம்தான் ஈஸ்வரனை பற்றினா அரூப தத்துவ ஜானம் ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மாவினுடைய அரூப தத்துவ ஜானத்தை தெரிஞ்சு ஐக்கிய ஜானத்தினால்தான் நமக்கு முழுமையான விடுதலை மோக்ஷம் பரிபூர்ண ஆனந்தங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஏகரூப உபாசனைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் ஏக்கரூப உபாசனையை சஜஸ்ட் பண்ணி அது முடியலேன்னா இதை பண்ணலாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுகிறார் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் மனசில் இதில் பக்குவம் இல்லையோ அவர்களுக்காக சொல்லியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அத சித்தம் சமாதாத்தும்